பாடம் நாற்பத்தி மூன்றுவது மற்றும் அவர்களின் கூறுகின்றான் நபியின் குடும்பத்தார்களே உங்களை அசுத்தத்தை நீக்கி உங்களை முற்றிலும் சுத்தப்படுத்துவதையே அல்லாஹ் விரும்புகிறான் முப்பத்தி அத்தியாயம் முப்பத்தி வசனம் ஒருவர் கண்ணியினால் அது சிறப்பும் இதங்களின் பயபக்தியில் உள்ளதாகும் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம்